ஆஹ் அது அவனை இல்லாத பண்ண முடியாதுங்கிறது அவசாரம் பண்ண ஒரு பக்கம் இருக்கட்டும் மோட்சம் அவனுக்கு கிடைக்காது இவ்வளவு தப்பு பண்ணுக்கு மோஷம் கிடைக்கலாம் வரவே மோஷம் தான் கொடுக்கறது மோஷம் கொடுக்கணும்னு வரவேன் கொடுக்கட்டும் பகவானுடைய தரிசனம் கிடைக்கறதே அவனுக்கு அதை காட்டும் பெரிய கிடையாது அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கலாம் ஏன்னா அதுக்குதான் சமாதானம் சொல்லி ரொம்ப ஒரு பகவானுடைய நினவு நமக்கு நிறைய இருக்கணும் இந்த தபஸ் பண்ணி கிரந்தங்களை வாசிச்சு பிராணாயாமகளை பண்ணி சத்கர்ம அனுஷ்டானங்களை பண்ணி எப்பவும் கண்ணால் நாமோச்சாரணம் பண்ணிட்டு இப்படியே பகவான் ஞாபகமே ஒத்துனுக்கு பகவானுடைய ஞாபகமே இருந்துட்டு இருந்து தானா இருந்துட்டு இருக்கிறவனுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் அப்படி இருந்தா கூட அவ்வளவு தீவிரம் பகவானுடைய விஷயம் நினைக்கிறானோ இல்ல அவன் இல்ல இல்ல இல்ல இல்லன்னு இல்ல இல்ல அவர் அவனுக்கு பகவானிட வெறவனோ இல்லைன்னு சொல்றவனோ அவனுக்கு எவ்வளவு பகவத் ஞாபகம் வருதோ அவ்வளவு தபசு பண்றவனுக்கும் பகவான் ஜோபம் பண்றவனுக்கும் வராது அவ்வளவு ஞாபகம் அவனுக்கு வந்துருது அந்த ஞாபகத்துக்கு நேரம் பலம் கொடுக்க வேண்டியிருக்கு சுவாமி அது அவன் அந்த வேஷத்தோட பண்றோம் அந்த வேஷத்தோட கொஞ்சம் அவன் அவன் அடிக்க வேண்டியிருக்கு அப்படி போனாதான் அவனுக்கு ஒரு புண்ணியமானது கிடைக்கிறது அப்படி புண்ணியம் கிடைச்சவன்தான் நிறைய அவசரம் எல்லாரும் தீபாவளி திருப்பி திருப்பி பல்லவே இங்கே வர வர வேண்டி இருக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சது ரொம்ப கடுமையா தேச பக்தின்னு சொல்ற வழக்கம் அது பயமா இருந்தாலும் பகவான பயமா இருந்தாலும் அது புண்ணியம் அவனுக்கு பயத்தினாலேயாவது நினவு வரும் தேசத்தினாலேயாவது நினைவு வரும் நினைவு ஆழ்ந்த தேசத்தினால ரொம்ப சீக்கிரம் ஒரு பத்து வருஷத்துல ஒரு பிரயம பக்தியினால வர நினைவை காட்டலாம் ஒரு நாலு நாள் தேசத்தினால நினைவு இவனுக்கு அப்படி என்ன சொல்றான் இதுக்குதான் இன்னொரு இது பக்தியும் இல்லை ஆஹ் பயமும் இல்லை வேற ஒண்ணா பகவானுடைய வினவு வந்தது எனக்கு நரசிம்ம சுவாமியுடைய கனவு வந்தது அப்படின்னு சரித்திர வெளியிருக்கு பக்தியும் பகவானத்துல பயமும் இல்லை இந்த மூணும் இல்லாம நிறைய பக்தி பண்ணி தேசம் பண்ணா பன்னெண்டு அல்லது பக்தியோ அல்லது தேசமோ அல்லது பயமோ இதெல்லாத்தையும் எங்காட்டிலும் அதிகமான அனுகிரகம் கடைசி போச்சு இன்னொரு கதை ஒன்று இருக்கு மூணா நாலாம் கதை நாலாவது திமுச பகவான் பயத்தினால சுவாமியும் மோட்சம் கிடைச்சாருன்னு அதிகமா திருஷாந்தம் கதை கிடையாது பக்திக்கும் தோஷத்துக்கு தான் கதை இருக்கு